ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பசுமாடுகளுடைய பெருமைகளை பார்த்துன்னு வரும் பசு என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பங்கு வகிப்பதினாலே பசுக்களை தாயார்னு நமக்கு ரிஷிகள் காண்பிக்கிறார் கோமாதா அப்படின்னு தாயாராகவே பசுக்களை நாம் பார்க்கணும் தாயார் போல் பசுக்களை நாம் நடத்தணும் எப்படி தாயார் என்கிறவள் இல்லாமல் குழந்தைகள் இல்லையோ அதுபோல் குடும்பம் என்கிறது இருந்தால் என்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுனாலே தான் நம் முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் பசுமாடு ஆற்றுல இருக்கும் ஏன்னா வீடுகளில் பசுமாடு இருந்தாலே நம்முடைய கஷ்டங்கள் பாதியை அது வாங்கினிடும் பசுக்கள் வாங்கினிடும் நம்முடைய துக்கத்தில் பாதியை பசுமாடு வாங்கிக்கும் நமக்கு உள்ள நோயில் பாதியை பசுமாடு வாங்கிக்கும் அப்படின்னு புராணங்கள் நிறைய சரித்திரம் மூலமாக காண்பிச்சிருக்க அப்படி பசுவை வளர்க்கிறது பசு இல்லாத வீடுகளே பார்க்க முடியாது பழைய நாளில் வீட்டுக்கு வீடு பசுமாடு இருக்கும் அல்லது கிராமங்களில் சேர்ந்தாப்பில் ஒரு பசு மடம் இருக்கும் கோசாலையின்னு பசு மடம்னு இருக்கும் அல்லது கோவில்கள்லே இருக்கும் அப்படி பசு இல்லாத இடங்கள் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல போய் பசு மாடை தரிசனம் பண்ணணும் தினமும் பசுமாடை பார்க்கணும் பசு மாடை பார்க்காமல் நமக்கு ஒரு நாள் கூட போகக்கூடாது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அத்தனை விதமான பலன்களையும் தானத்தினாலேயே நாம் அடைந்து விடலாம் அதிலே கோதானம் என்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கோதானம் எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல பூஜை பண்ணி பசுமாடனுடைய அங்கங்களில் அத்தனை தேவர்களும் சாநித்தியமாக இருக்க அப்படிங்கிறதுனால அத்தனை தேவர்களையும் பசுமாட்டில் பூஜை செய்து அந்த பசுமாட்டை தானம் பண்ணுறது ஆகையினாலே தான் கோவிலில் பசுமாடு இருக்குது கோவிலில் பசுமாடு இருக்குன்னா அனைத்து தேவதைகளும் பசுவில் இருக்கா சுவாமி ஊர்ஹுலமாக போனால் பசுமாடு கண்ணோடு போகிறது ஏன்னா அத்தனை தேவர்களும் கூட நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா பசுமாடின் மூலமாக தான் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலே தான் பசுமாட்டையும் நமக்கு துணையாக வச்சுருக்க அந்த பசுமாட்டை எப்படி தானம் பண்ணணும்னா கன்னிகா தானம் பண்ணுற பொழுது பொண்ணை எப்படி நாம் தானம் செய்யணுமோ அதுபோல் தானம் பண்ணணும் கல்யாணத்தில் பொண்ணை எப்படி தானம் பண்ணணும் கன்னிக்காதானம் பண்ணணும்னா ஆபரணங்கள் போட்டு நல்ல வஸ்திரம் கட்டி அப்படி தானம் பண்ணணும் பொண்ணை சந்தோஷமான ஒரு மனசோடு அதுபோல தான் பசு பயம் மத்திய புராணம் சொல்கிற பொழுது ருக்மஸ்ருங்கீம் ரௌப்பியகுராம் முக்தா லாங்கோல பூஷிதாம் காம்சியோபோஹனாம் ராஜன் சவத்சாம் த்விஜபுங்கவே அதாவது மாடை அலங்காரம் பண்ணி தானம் வரணும் கொம்புகளில் தங்கத்தினாலே பூன் போடணும் கால நாலு காலிலேயும் உள்ள கொழம்புகளே வெள்ளியினாலே பூன் போடணும் முத்துமணி வாங்கி வாலில் சுத்தணும் வெங்கலத்தில் பால் கரைக்கிற பாத்திரம் வாங்கணும் அப்படி கண்ணுக்குட்டிக்கும் அலங்காரம் பண்ணி அப்படி தானம் பண்ணணும் முதுகில் தாமிர பிருஷ்டியும் செப்புனால் கவசம் போடணும் முதுகு பக்கம் அப்படி அலங்காரம் பண்ணி அந்த பசுமாட்டில் தேவதைகளையும் பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும்னு பவிஷ்ய புராணம் சொல்கிற பொழுது ஷுங்கமூலே கவாம் நித்தியம் பிரம்மவிஷ்ணு சமாசிரித்த மாடுனுடைய பசுவுனுடைய இரண்டு கொம்புகளுக்கும் அடியிலே பிரம்மா விஷ்ணு இவர்களுடைய சான்னித்தம் இருக்கு ஷங்காக்கிரே சர்வத்தீர்தா ஸ்தாவராணி சராணிச்ச கொம்புகளுடைய நுனியில சர்வத்தீர்த்தங்களும் இருக்கு சிவோமத்தே மகாதேவா சர்வூதமயஸ்தா நெத்திக்கு மேலே சிரசில மகாதேவனான பரமேஸ்வரன் லலாட்டாகிரே ஸ்திதாதேவி நடுநெத்திலே தேவியான கௌரி சாநித்தியமாக இருக்காள் நாசாவம்சேச்சண்முகா மூக்குத்வாரங்களுக்கு வெளியிலே ஷண்முகர் சுப்பிரமணியசுவாமி கம்பளேஸ்வதரூநாகவு நாசாபுட்டமுபாலிதௌ மூக்குத்வாரங்களுக்குள்ளே கம்பள அஸ்வதரன் நாகங்கள் கர்ணயோர் அஸ்வினோதேவௌ இரண்டு காதுகளேயும் அஸ்வினீதேவர்கள் சுஷோஷிபாஸ்கரௌ இரண்டு கண்களிலும் சூரியன் சந்திரர்கள் தந்தேஷு வாயவ் சர்வே பல்லுகளே வாயு ஜிவா வருணஸிதா நாக்லே வருணன் சரஸ்வதிச்சூங்காரே மாட்டுனுடைய சப்தத்திலே சரஸ்வதி யமய்சௌண்டோ பசுமாட்டுனுடைய கன்னங்களிலே யமன் யர்கள் சன்தம் தோோஷா பசூமுடைய ஒதடுகே சயசன் சன்திரீவாந்தி கழித்துலேயாசி குிதேசேத்து வயத்து பக்கம் ராட்சசாச்ச உரசிசம் அடீவயத்துலே சாஹ் सकलो சகலோர்ம நான்கு காலகளிலும் தர்மம் ஸ்வம் ஜங்காசு முட்டிஹள்ளே அதர்மம் ஹுரமியே கந்தர்வா காள்ளே கொழம்புகேள் கொழம்பு மிலே கந்தழ் ஹுராஜ பன்னகா கொழம்புகளுடைய நுனீலே பன்னகர்ஹள் ராம் பஷிமா கொழம்புகளுடைய பின்புறத்துலே கணாச்சப்சரம் ஸித்தப்சர் ருதிராச்சை பஷ்டே பசுமுருடைய முதுகலே ஏகாதருகவன்ஷூ அனைத்து சந்திகளிலும் வசுக்கள் சந்தி ந ஜாய்ண்ட் அனைத்து ஜாயிண்ட் ளிலும் வசுக்கள் ஷோணி தடஸ பித்தர முதுகலெ பிண்டுரத்துல பித்திருக்கோமோ அங்குளமா வால்லே சோமன் ஆதித்ய ரஷ்மையோ வாலாக அந்த வாழ நுனியில் உள்ள மயிரிலே ஆதித்ய ரஷ்மிக்கள் ரோமாக்கல்லே சாட்சாதங்காச்ச கோ கெங்காச்ச கோமூத்திரே பசுமாட்டுனுடைய கோமூத்திரத்திலே கெங்கையும் கோமயே யமுனாஸ்திதா கோமயத்திலே யமுனையும் க்ஷீரே சரஸ்வதி தேவி பால சரஸ்வதியும் நர்மதா ததிசம்ஸிதாக பால மரஞ்சி உள்ள தயிர்லே நர்மதையும் குதாசனஸ்வயம் சர்பிஹி அந்த தயிரில் மறைஞ்சு உள்ள நீல அக்னியும் அஷ்டவிம்சதி தேவானாம் கோட்டியா கோட்டியோ ரோமசுசம்ஸிதா அந்த பசுவின் மேலே உள்ள ரோமாக்கல்ல அஷ்டவிம்சதி தேவக்கோட்டிகள் வாசம் பண்ற உதரே பிருத்திவீயா வயத்தலே பிருவியும் சசைல வனக்கானனா சத்துவார சாகராபூர்ணா காம்புகளில் நான்கு காம்புகள்லேயும் சாக சது சமுத்திரங்கள் நான்கு சாகரங்களும் ஏதத் பிக் கட்சிதம் சர்வம் யதாகோஷு பிரதிஷ்டிதம் இப்படி சொன்ன இந்த இந்த அங்கங்களில் இவ்வளவு தேவதைகள் வாசம் இப்படி பூஜிக்கணும் அப்படி பூஜை பண்ணி அந்தந்த அங்கங்களில் அந்தந்த தேவதைகளை பூஜை செய்து அந்த மாட்டை இப்படி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணினால் போகாத பாபம் கிடையாது அனைத்து பாபங்களும் போகிறது மாற்றம் இல்லை மனசாந்தியை நமக்கு கொடுக்கறது சாதாரணமாக ஒரு கோபூஜைன்னு வெள்ளிக்கிழமை செய்தாலும் கூட இந்த முறையில செய்யணும் அப்படி இந்தந்த அங்கங்களில் அந்தந்த தேவதைகள் வாசம் பண்ணுறான்னு அப்படி தியானம் பண்ணின்னு நமஸ்காரம் பண்ணினால் நமக்கு நாம் என்னென்ன லாபங்களை எல்லாம் பிரார்த்திக்கிறோமோ லாபங்களையும் நமக்கு கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கா பசுக்கள் நமக்கு தான் கேட்க தெரியல நாம் அப்படி பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி அப்படி கேட்கணும் கேட்டால் நமக்கு அத்தனை விதமான லாபங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது அப்படின்னு புராணங்கள் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்